வணக்கம் நட்டினியின் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமளம் செய்திகள் ரூபாய் ஐம்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி லட்சம் இழப்பீடு வழங்க அப்போலோ மருத்துவமனைக்கு நுகர்வு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது மாணவர்கள் சேர்க்கை இல்லாததை காரணம் காட்டி மூவாயிரம் அரசு பள்ளிகளை மூட தமிழக அரசு முடிவு செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வரலாறு காணாத காரணமாக பெருவெள்ளத்தில் மிதந்த கேரளத்தில் தற்போது ஆறுகள் கிணறுகள் திடீரென வறண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள ஏழு பேரின் விடுதலை தொடர்பான தமிழக அமைச்சரவையின் பரிந்துரையை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைத்தார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாடு முழுவதும் 22 இரண்டு போலீஸ் டிஎஸ்பி இடமாற்றம் செய்ய டிஜிபி ராஜேந்திரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திருமுருகன் காந்திக்கு சிறைக்குள் போதுமான வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று மக்கள் கண்காணிப்பகத்தின் நிர்வாக இயக்குநரும் மனித உரிமை செயல்பாட்டாளருமான ஹின்றி திபெத் தெரிவித்துள்ளார் உத்தரபிரதேசத்தில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கான்பூரில் கைது செய்யப்பட்டனர் சாரிடன் உள்ளிட்ட முன்னூற்று இருபத்தி ஏழு வகையான மருந்து மாத்திரைப் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அதிரடியாக தடை விதித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு பொதுத் தேர்தலில் தோல்வியடைந்த காங்கிரஸ் எதிர்க்கட்சிக்கான பணியை செய்யவும் தவறிவிட்டதாக பிரதமர் மோடி வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்துச் செய்தியை அனுப்பியுள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் எச்சரிக்கையுடன் கடலுக்கு செல்ல வேண்டும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது திருப்பதி பிரம்மோற்சவ குடியேற்ற விழா தொடங்கியது லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் காஷ்மீரில் நடந்த என்கவுண்டரில் தீவிரவாதி கொல்லப்பட்டார் எட்டு போலீசார் காயமடைந்தனர் இந்தியா அமெரிக்கா இடையிலான பாதுகாப்பு ரீதியான தொடர்புகள் சரியான பாதையில் பயணிக்கின்றன என்று அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் மேட்டிஸ் தெரிவித்துள்ளார் ஹபீஸ் சயிதின் இயக்கம் தனது பணிகளை மேற்கொள்ள பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அரபுக்கடலில் பாகிஸ்தான் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அத்திமீறி நுழைந்து மீன்பிடித்த பதினெட்டு இந்திய மீனவர்களை பாகிஸ்தான் கடலோரக் கவல் கைது செய்துள்ளதாகவும் அவர்களுக்கு சொந்தமான இரண்டு படகுகள் சிறைபிடிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாற்பதாவது ஆசிய பசிபிக் டென்டல் பெடரேஷன் மாநாட்டில் பேராசிரியர் பாலாஜிக்கு பாகிஸ்தான் பல் சங்கம் மிக உயரிய மனிதநேய விருது வழங்கி கவுரவித்துள்ளது அமெரிக்கா டெலவர் மாகாணத்தில் உள்ள டெலவர் தமிழ் நண்பர்கள் சார்பில் பாகு சிதம்பரனாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அமெரிக்காவின் கரோலினா மாகாணத்தை நெருங்கிய புளோரன்ஸ் புயலால் மூன்று மாகாணங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக எழுப்பப்படும் புகார் குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று ஐ மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மிச்சல் பாக்ஸுலட் கூறியதற்கு இந்தியா கவலை தெரிவித்துள்ளது அணுசக்தி வினியோக நாடுகள் குழுவில் தற்போது 48 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன இந்த குழுவில் இடம்பெற இந்தியாவும் பாகிஸ்தானும் விண்ணப்பித்துள்ளன கடந்த 10 மாதங்களில் இல்லாத அளவிற்கு ஆகஸ்டில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் மூன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதமாக சரிவடைந்துள்ளது இது ஜூலையில் நான்கு புள்ளி பதினேழு சதவீதமாக இருந்தது சேர்ந்த பவர் பைனான்ஸ் கார்பரேஷன் முதல் காலாண்டு லாபம் இருபத்தி அதிகரித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் புதிய படைப்புகளை வெளியிட்டு வாடிக்கையாளர்களை உற்சாகப்படுத்தும் ஆப்பிள் நிறுவனம் இந்த ஆண்டும் அசத்தலான புதிய ஐபோன் மாடல்களை வெளியிட உள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஜப்பான் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மனு அட்ரி சுமித் ரெட்டி இணை அபாரமாக ஆடி ஒலிம்பிக் வெள்ளிப் பதக்கம் என்ற மலேசியாவின் ஜோ விசம் தேன் விகியோங் இணையை வென்றனர் இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் சர்தார் சிங் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இந்திய அணி இழந்தாலும் டெஸ்ட் தரவரிசையில் இந்திய அணி தொடர்ந்தும் முதலிடத்தில் உள்ளது டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றேன் என்று தடகள வீராங்கனை உறுதியளித்துள்ளார் திரைச் செய்திகள் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் அடுத்து தயாரிக்கும் ஒரு படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த படத்தில் ஜோதிகா கதாநாயகியாக நடிக்கிறார் அதிகாலை காட்சி ரத்தான பிறகும் ஐநூறுக்கும் மேற்பதிகமான திரையரங்குகளில் வெளியானது சீமராஜா நற்றின செய்த நிறைவடைகின்றன மேலும் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபுள்யூ டபிள்யூர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்